प्रपन्न कृष्णाय यतो यतो ிாத்தயத்திர வேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா நமயத்த भगवान श्री ஸ்ரீக இந்த ஸ்லோகத்திலையும் தியானத்தினுடைய ஸ்வரூபத்தை சொல்கிறார் அதாவது மனசு எப்போவுமே இந்திரியங்கள் பின்னால இந்திரிய விஷயங்களை நோக்கித்தான் போகிறது அது அதனுடைய ஸ்வாவம் அதாவது சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் சென்ஸ் ஆர்கன்ஸ் மைண்ட் ஜீவாத்மாவாகிய நான் மனசுங்கிற கருவியோட கண்கள் காதுகள் மூக்கு நாக்கு தோல் இவைகள் வாயிலாக சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றங்கிற ஐந்து விஷயங்களில் ஓயாமல் போய்கொண்டே இருக்கேன் ஒன்றும் பார்க்குறது இல்லாட்டி கேட்கறது இல்லாட்டி முகர்றது இல்லாட்டி சுவைக்கிறது தொட்டு உணர்கிறது ஏதோ ஒரு விஷயத்தோடு எப்போ பார்த்தாலும் அந்தந்த விஷயங்களுக்குரிய இந்திரியங்கள் வழியா நான் மனதின் மூலமாக தொடர்பு கொண்டே இருக்கேன் அப்போ மனம்ங்கிறது ஒரு கருவியாகத்தான் நம்ம சாஸ்திரங்களில் காணப்படுகிறது ஆக இந்த இந்திரியங்கள் புறக்கருவிகள் மனசு வந்து அகக்கருவி இந்திரியங்களையும் மனசையும் நாம் ஹேண்டில் பண்ணணும் அதை கையாள தெரியணும் அது எப்போ பார்த்தாலும் ஒன்று பார்க்கலாமா இல்லாட்டி கேட்கலாமான்னு போயிட்டே அது என்ன சொல்கிறார் இப்போ நம்ம சாஸ்திரம் படிச்சிருப்போம் அதனால என்ன பண்ணணும்னா சாஸ்திரம் படித்து அந்த ஆத்மாவினுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை பற்றி அதாவது அந்த ஆத்மா பிரம்மந்தான் அப்படிங்கிற ஞானத்தை குருமுகமாக நாம சம்பாதிச்சதுனால இந்த மனசு ஒருமுகப்படுறதுக்காக வேண்டி அதை போனாலும் அதை இழுத்து இழுத்து மனசுக்குள்ளே ஆத்மாவிலேயே வைக்கணும் ஆத்மாவை பற்றின சிந்தனையவே சிந்திக்கணும் ஆத்மா காரமாகவே எண்ணங்கள் இருக்கணும் இந்திரிய விஷயாக்காரமாக மனசு போகக்கூடாது அதுக்காகத்தான் இங்கே சொல்கிறார் அது எப்பவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் ஆனால் நம்ம விரும்பி பண்ணணும் நம்ம சிரமப்பட்டு பண்ணணுமே அப்படின்னு பண்ணக்கூடாது ஆசைப்பட்டு நான் மோட்சம் அடையணும் மோட்சம் அடையணும்னா நான் வந்து ஆத்மாவை ஏக்க தத்துவத்தை நன்றாக தியானம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணணும் அப்படி இருந்தாலும் வாசனா பலத்தினால இந்த மனசு வெளியில் போகும் அதை தான் இங்கே சொல்கிறார் மனஷ் சஞ்சலம் அஸ்திரம் சஞ்சலம் மனஹ எப்போ பார்த்தா ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்குது அஸ்திரம் ஏதோ ஒரு விஷயத்தில் போனால் அதுலேயாவது ஒழுங்காக இருக்காண்ணு அப்படி இல்லை அது இல்லை நினைச்சிருக்கு அது எல்லாரும் சேனலை மாற்றி மாற்றி விடாமல் பார்த்துட்டு உருப்படியாக ஒன்றும் பார்க்குறது இல்லை இல்லையா அது மாதிரி தான் அப்போ எல்லாமே போர் அடித்து போயிடுறது ஆனால் வந்து வாழ்க்கையோட உண்மை தெரிஞ்சால் வாழ்க்கையை நம்ம நன்றாக பயன்படுத்துவோம் ஆகையினால இது என்ன சொல்கிறார் பகவான் எங்கெல்லாம் மனசு இந்த சஞ்சலமான மனசு நிலையில்லாத மனசு எந்தெந்த விஷயத்தையெல்லாம் நோக்கி போனாலும் அந்தந்த விஷயத்திலிருந்து அதை மீட்டு எடுத்து ஆத்மனியே வசம் நையேத் ஆத்மாவத்தின விற்த்திகளைத்தான் விருத்தி பண்ணணும் அதுதான் விஜாத்திய விற்த்தி நிவத்தி பூர்வக சஜாத்திய விற்தி பிரவாக தேவையில்லாத எண்ண ஓட்டங்கள் வந்தா அந்த எண்ணங்கள்ல விடுவிச்சு தேவையான விஷயத்தை பற்றிய என்ற மனசுக்கு பயிற்சி கொடுக்கணும் ஆகவே இது தியானத்தினுடைய சொரூபமாகவும் அமைகிறது நேச்சர் ஆஃப் மெடிடேஷன்னு சொல்லலாம் இப்படி போயிட்டே தான் இருக்கும் அதை நீ மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் சனி ஷனெருபரமே எதுன்னு படித்தோமோ மாரி கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப திரும்ப அதுக்குத்தான் நம்ம எஃபர்ட்டை கொடுக்கணும் முயற்சியை கொடுக்கணும் சுவாவமாக வெளி விஷயங்களை நோக்கி போகிற மனசை நாம் வந்து கிருத்திரிமமாக முயற்சி பண்ணி ஆத்மாவ பத்தின எண்ணங்களையே எண்ணுவதாக பண்ணணும் அதுக்கு பேருதான் தான் தியானங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய உபதேசம் எல்லோருக்கும் என்னுடைய தேவிலம்பு வருஷ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து நான் மகிழ்கிறேன் எல்லோருக்காகவும் நான் ஆதி குரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தி ஜெகன் மாதா புவனேஸ்வரி தத்தாத்ரேயர் சமஸ்த குருமார்கள் சமஸ்தேவதைகள் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா நதிகள் விரக்ஷங்கள் புண்ணியம் தீர்த்தங்கள் ஸ்நான கட்டங்கள் மகாத்மாக்கள் எல்லோரையும் பரிபூர்ணமாக பிரார்த்தனை செய்து இந்த கற்பவை கற்போம் கேட்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் இந்த வருஷ வாழ்க்கை மிகவும் சிறப்பாக நிறைய புண்ணியம் பண்ணக்கூடிய ஒரு ஜென்மாவாக அமையறதுக்கு அனுகிரகம் பண்ணட்டும் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரமும் உறவு நலங்களும் நல்லா இருக்கட்டும்னும் பிரார்த்தனை பண்ணி மனசார வாழ்த்திறேன்